நற்றினியின்ூற்றி எண்பத்தி மூன்றாவது செய்தி சேவை இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் விருதுநகரிலிருந்து பாலசரஸ்வதி ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கர்நாடகா பதிவு எண் கொண்ட காரில் பயங்கரவாத வழக்குகளில் தொடர்புடைய நான்கு பேர் சுற்றித் திரிவதாகவும் எனவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்துமாறும் மத்திய உளவு பிரிவினர் தமிழக போலீசாரை உசார்படுத்தி உள்ளனர் சென்னை ஐஐடி மாணவி பாத்திமா தற்கொலை வழக்கு சிபிஐ விசாரணை தொடங்கியது சென்னை மாநகரத்தின் தீராத வியாதியாக இருசக்கர ஊர்தி பந்தயம் உருவெடுத்துள்ளது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று ரூபாய் பத்து கட்டணத்தில் சென்னையை சுற்றி பார்க்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்ட ஆரணி ஒன்றியத்திற்குட்பட்ட சேவூர் ஊராட்சியில் அதிமுக வேட்பாளர்கள் சார்பில் வாக்காளர்களுக்கு ஒரு மூட்டை அரிசி பரிசாக வழங்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் சேதமான ரயில்வே சொத்துக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் இருந்தே செய்யப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்திய கடற்படை வீரர்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அமேசான் பிளிப்கார்ட் உள்ளிட்ட வணிக தளங்களையும் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிரா துணை முதல்வராக அஜித் பவர் பதவியேற்றார் ஆதித்ய தாக்கரே கேபினி ஆனார் கேரளாவில் பாதுகாப்பிற்கு நைட் வாக் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இரவு நேரத்தில் தனியாக செல்லும் பெண்களிடமோ அல்லது சேர்ந்து செல்லும் பெண்களிடமோ தவறான முறையில் நடக்க முயலும் ஆண்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் புதிய திட்டத்தை கேரள அரசு அறிமுகம் செய்துள்ளது டெல்லியில் கடும் பனி மூட்டம் காரணமாக நேற்று நண்பகல் பனிரெண்டு மணி வரை 530 முப்பது விமானங்கள் தாமதமாகின 20 விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டன விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன கடந்த ஆண்டுகளில் நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் அதிகரித்து புள்ளி ஏழு மூணு மில்லியன் ஹெக்டர்களாக அதிகரித்துள்ளது நாட்டின் பரப்பளவில் தற்போது காடுகளின் பரப்பளவு இருபத்தி நான்கு உள்ளது என இரண்டாயிரத்தி காடுகள் குறித்த அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் அரசும் போலீஸும் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டதாக பிரியங்கா காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் பிஜ்னூரில் பாதிக்கப்பட்டவர் குடும்பத்தை பார்க்க சென்ற தம்மை போலீஸ் தடுத்து தாக்கியதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் முப்படைகளுக்கு தலைமை தலபதியாக பிபின் ராவத் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மணிக்கு 350 ஐம்பது வேகத்தில் பறக்கும் உலகின் அதிவேக ஸ்மார்ட் ரயில் சேவை சீனாவில் தொடங்கப்பட்டுள்ளது பீஜிங் மற்றும் சாங் சியாஹோ நகரங்களுக்கு இடையே இந்த ஸ்மார்ட் ரயில் இயங்கும் வகையில் புதிய வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்சார் கருவிகளுடன் ஸ்மார்ட் ரயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தொடக்கத்தில் இருந்து தற்போது வரை குழந்தைகள் சுமார் ஒன்று புள்ளி மேற்பட்ட மோதல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது துருக்கியில் ஆறு மாகாணங்களில் ஐஎஸ்டன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மத்திய அரசு புதிய தொழில் கொள்கை உருவாக்கத்தில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது கூடவே இணைய வர்த்தகம் தொடர்பான கொள்கை உருவாக்கத்திலும் மும்முரமாக இறங்கியுள்ளது இந்த நிதியாண்டின் இறுதிக்குள் அந்த இரு கொள்கைகளும் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன உதிரிபாக தயாரிப்பு நிறுவனங்களின் வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் பாதியில் மிக மோசமான சரிவை சந்தித்துள்ளது நிதியாண்டின் இரண்டாம் பாதியிலும் நிலைமை சீரடைய வாய்ப்பில்லை என்று வாகன உதிரிபாக உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தீபக் ஜெயின் தெரிவித்துள்ளார் டெல்லி கிரிக்கெட் சங்க ஆண்டு கூட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட கைகலப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவை நிறைவு நன்றி வணக்கம்